நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு காரணமாக அமைந்த பயிர் கோதுமை 2. நமது உடலின் வியர்க்காத பகுதி உதடுகள் 3. ஸ்பெயின் நாட்டின் தேசிய சின்னம் கழுகு இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சணல் உற்பத்தி அதிகமாக உள்ள மாநிலம் எது இரண்டு ஆசியாவின் வைரம் என்று அழைக்கப்படும் நாடு எது மூன்று இந்தியாவில் எந்த நகரில் அரண்மனைகள் அதிகம் உள்ளன மீண்டும் சந்திப்போம் நன்றி